வருது பாதி அது ஏன்னா அது பெருமான் அந்த ஆணையிட்டதுனாலே அது கனவில் சொன்னதுனால அந்த அன்பு ஆனால் அதே சமயத்தில் பெண்பாருக்கு போதல் என்பது ஒரு மரபு இருப்பதனால அந்த இவங்களும் போயிருக்கிறாங்க இடையில கலந்து கொண்டால் கலந்து கொண்டு அப்படி எல்லாம் அணைச்சிட்டு இருந்தாங்க பாருங்க இப்படி இப்படி ஒரு திருமணம் எல்லாம் இது என்ன சரி விளையாட்டாக இருக்குது விளையாட்டு தான் அதுதான் திருவிளையாட்டு எனவே விளையாட்டாக இருக்குது இப்படி போய் வந்த ஒரு திருமணம் இப்போ அங்கே அப்பா திருமணம் கூட அப்படி இல்லை பொண்ணே நேர கைலாயம் போயிச்சு பொண்ணே கைலாயம் போய் திக்குவியை செய்கின்ற பொழுது திருமால் ஐயா வடியோம்ட்டார் பிரம்மன் ஐயா வடியோம் ஆட்கொண்டால் பொல்லாதோம் எல்லாம் அப்படி ஆயிட்டது நந்தியம்பெருமான் போன உடனே தான் சொல்லுவார் அவர் ஐயா வடியடையோம் ஆட்கொண்டால் பொல்லாதோம் பர இல்லைன்னா இந்த படை செல்லட்டும் இப்படி தொற்கின்னு எப்படி வெல்லும் மேலே போயிச்சு விட்டுட்டார் பெருமான்ட போய் இந்த மாதிரி ஒரு அம்மா ஆட்சி என்ன அம்மா ஆட்சி இப்படி வந்து விண்ணுலகமெல்லாம் வந்துட்டுதே அப்படின்னு கேட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் கேட்ட உடனே நீ பேசாமிறப்பா நான் வர்றேன்ட்டேன் அப்போ பெருமானே வர இந்த பெண் அப்பொழுது அந்த மார்பகத்தில் ஒன்று மறைய நீங்கண்ண உடனே தலை உனிந்து விட பகத்திருந்த சுமதி என்ற அமைச்சன் ஆ நம்ம அம்மா வந்து போர்க்கோலத்தோடு மனக்கோலமும் பூண்டாள் என்று சொல்ல குரோ சுவாமிகள் போர்க்கோலமே திரு மனக்கோலமான பெண் பொன்னூசலாடியரு புழுவினை சொக்கர் திரு அழகினு கொத்த கோடி பொன்னூசலாடியரு என்று அருமையா பண்ணுறேன் அம்மா வந்து ஒரு ரெண்டு மாங்க திக் விஜயம் பண்ணா அதோடு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையை ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன் போர்க்கோலமே ஒரு மனக்கோலமான பெண் பொன்னூசலாடியரு என்ற அப்பா அம்மா திருப்பினா அப்படி நடந்தது பையன் திருமணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பாவுடைய செல்வாக்குனாலே அவர் போய் கனவில் சொல்ல அந்த பெண்ணை அழைச்சிட்டு வர இவங்க போய் இருந்து இப்படி வந்தார்கள் ஆகவே மதுரை நகர் வந்தார்கள் எல்லோருமாக மதுரை நகர் வந்து அந்த பெண் இருக்குது அந்த பெண்ணை ரொம்ப அருமையான ஒரு அமைப்பிலே சொல்லிட்டார் என்னன்னு கேட்டா இன்னை வந்து நமக்கு ஒரு அருமையான பகுதி வந்தது இந்த உக்ரகுமாரன் திருவதாரம் என்று சொல்கின்ற பொழுது என்ன செய்தார் ஒரு ஆடவருக்குரிய சாமுத்திரியாலட்சணம்லாம் சொன்னார் போன தரமாக அதில் தான் ரொம்ப நேரம் போயிடுச்சு சரிங்களா பரஞ்சோதி மணி ரொம்ப அற்புதமாக பாடு ஏன்னா இது வசனத்தில் பாடினா இப்போ செலுத்தினா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் சரிங்களா இப்போ இது நீங்கள் இப்போ எதுனா நம்ம வசனத்தில் படித்தா படித்தே முடிச்சிருக்கலாமே ரெண்டு மூணு படலும் கூட முடிச்சிருக்கலாம் அது கவிதையோடு கூட்டி சொல்லுகின்ற அந்த அமைப்பும் அவருடைய அந்த புலமை இன்னொரு பக்கம் பெருமானுடைய அருள்நலம் ரெண்டும் இருப்பதுனாலே இங்கே என்ன பண்ணார்னு அங்கே நாம் சொன்னது வந்து ஆடவரில் தலை சிறந்தவனாக இருக்கிற முருகப்பெருமான் உக்ரன் என்ற பெயரில் வந்திருக்கிறான் எனவே அவனை வைத்து அந்த சாமுத்திரி ஆலட்சியை சொல்லணும் இங்கே அப்படிப்பட்ட அருமையான மணமகனை மனப்பதற்கு புண்ணியம் செய்தவள் என்ன புண்ணியம் செய்தன் நெஞ்சமே என்று நினைக்க வேண்டியவள் இந்த காந்திமதி அம்மை எனவே இந்த காந்திமதியை வைத்து பெண்கள் எப்படியெல்லாம் இருக்குன்னு சாமுத்திரி ஆலட்சியத்தை சொல்லி அப்போ நீங்கள் தொழிலாள்பாணத்தில் ஒரு ஆடவன் எப்படி இருக்க வேண்டும் தலைமுதல் திருவடி வரை ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் தலைமுதல் அடிவரை ஆகிய சாமுத்திரியாலும் தெரிந்து கொள்ளலாம் என்று அவசியம் இல்லை ஒரு பெரிய கவிஞர் ஒரு நூலை எழுதினார் என்றால் ஆங்காங்க பல்வேறு செய்திகள் இருக்கு நடமாடும் பல்கலைக்கழக இந்த நூல் தான் இந்த நூல் தான் இது போல சேர்கிலா பெரியமான கம்பர்லாம் அவங்க தான் ஒரு நூலை ஒரு கருத்தை எடுத்து பேசுனாங்கன்னா அதற்கு துணையாக எத்தனையோ செய்திகளை ஆங்காங்கெல்லாம் வைத்து பேசுவார்கள் அப்போ ஒரு நூலை கொண்டு விளையாடல் மட்டும் தெரிவதில்லை அறுபத்தி நான்கு விளையாடல் மட்டும் தெரிவதில்லை சாந்திர ஆலட்சியம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பெண்ணினுடைய வடிவமைப்பு எப்படி இருக்க வேண்டும் வடிவமைப்பு எப்படி இருக்க வேண்டும் உள்ளக்கெடியில் உருவெழுதி என்று சொல்கிறாரே அந்த உள்ளக்கெடியில் உருவெழுதலை மாதிரி வடிவமைப்பு இருக்குது அந்த வடிவமைப்பை பற்றி சொல்லப் போகிறார் ஓரளவு அது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றோம் எப்படி இருக்கிறதாம் ரொம்ப நல்ல பகுதியெல்லாம் அவற்றை ஒன்று இரண்டாவது நாம் நினைவு வேண்டும் என்பதற்காக நான் சொல்ல விரும்பினேன் இல்லையானா நாம் இதே படிப்போம் என்னைக்கு படிக்க போறோம் ஒன்றும் கிடையாது அதனால் அந்த இலக்கணங்களை சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிற அதுக்காக இப்ப இது மாதிரி வைத்து வந்து நம்ம அங்கங்கேயே நம்ம ஒப்பு நோக்கி பண்ண விடப்படாது உப்பு நோக்கம் பண்ணோம்னா நமக்கும் தகராறு பெண்களுக்கும் தகராறு தான் அப்படிங்களா அதனால் வேணாம் உப்பு நோக்கப்படாது இப்படி இருக்குது என்று தெரிந்து கொள்ள போகிறோம் அவ்வளோதான் ஒரு கூந்தல் எப்படி இருக்கணும் அப்பா அதுக்கு சொல்கிறது பெருக நீண்டு ஆரவும் குறுகிடாகி கூந்தல் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மயிலுடைய நீளம் ஒரேரிய நீளமாகவும் இருக்கக்கூடாது தரையில் பரலவும் கூடாது சரியில பொருளும் கூடாது அல்லது சும்மா இப்படியே பாவத இருக்கிற ஆப்புன்னு அதனால சொல்கிறது எம்கேடி பாவதர் அப்படி வச்சுருந்தார் அதனால் பாவதற்குறாப்புன்னே பேர் வச்சான் அந்த காலத்தில் பாவதற்கு ராப்பு இது வரைக்கும் இப்படி வச்சுட்டா பாவத இருக்கிறாப்புன்னு சொன்னாங்க பின்னால் இப்போ திடீர்னு சினிமா திரைப்படத்தை எல்லாம் பேர் வந்ததே ஒரு காலத்தில் எம்கேடினா அடாலா அடாலா எட்டு கண்ணு விட்டு தெரிஞ்ச காலம் கொஞ்சம் வயசு அறுபது மேலே இருக்குள்ள கேட்குறதெல்லாம் அதுபோல் அந்த மாதிரி டி ஆர் ராஜுமாரின்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது அது இப்படி மாய் திரைப்பட செல்லுள்ள வந்தாலும் அது போட்டோம் இப்போ கூந்தல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மிக நீளமாக வந்து தரையில் புரடவும் கூடாது ரொம்ப குறுக்கமாக இருக்கக்கூடாது படனி கீழே இறங்காமல் இருக்கவும் கூடாது அந்த அளவாக மிகினும் குறையினும் நோய் செய்யும் அதான் அதான் நீங்கள் அது மட்டும் அதுதான் அவன் அவன்தான் திருவள்ளுவன் திருவள்ளுவன் இந்த மிகினும் குறையனும் நோய் செய்யுங்கிறதுக்கே நீங்கள் எந்த ஒன்றிற்கும் இல்லை எந்த ஒன்று இந்த ஒளி இதை விட இன்னும் மிகுனும் ஒரே வெறுப்பாக இருக்கும் குறையிட்டாலும் கண்ணே தெரியாது இந்த ஒளி பெருக்கி இந்த அளவு வாங்கினா நல்லது இதை விட சத்தம் கேட்டாலும் போயிச்சு ஒன்றுமே ரகசியம் பேசினாலும் போடும் மிகினும் குறையணும் நோய் செய்யும் கொடுக்குற காப்பி மிகினும் குறையணும் நோய் செய்யும் இப்போ இதை என்ன ரொம்ப அரை டிளாராக இருக்கேன்பாங்க நிறையா இருந்ததுன்னா ஒன்றரை பிள்ளார போதும் சொல்லுவாங்க மிகுனும் குறையணும் நோய் செய்யும் நீங்கள் எது வைக்கலாம் ரொம்ப அதுபோல் இந்த கூந்தலானது ரொம்ப நீளமாக இருக்கக்கூடாது ரொம்ப குறுக்கமாக உடனடியோடு இருக்கக்கூடாது அளவாக இருக்க வேண்டும் இடுப்பு வரைக்கும் இருக்கணும் இல்லை இடுப்பு அதான் சொல்வது ஒரு எல்லை சொல்வாங்க இடிமையில் வைக்காமல் இடுப்பு வரைக்கும் இருக்கணும் அதான் வேறு ஒன்றுமில்லை அல்ல அதனால் நீச்சி வரக்கூடாது இயல்பான நீச்சி இருக்கணும் பெருக நீண்டு அறவும் குறுகிடாவாயி அப்புறம் ரொம்ப அருமையான ஒன்று பிளந்திடா கடையவாயி அந்த மயிர் நுனி இருக்கு அந்த நுனி வந்து அப்படியே ஒன்றா அப்படியே இருக்கணுமே தவிர அதில் வந்து கிளை இருக்கக்கூடாது கவடு இருக்கக்கூடாது அந்த நுனி வந்து ஒரே நுனியாக இருக்கணுமே தவிர அது வந்து அப்படியே கடைசியில் போய் அது ஒன்னாக இருந்து ரெண்டா பிரிக்கிற மூணா பிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அது அந்த இலக்கணம் என்று அப்படி சொல்ற அப்படி இருக்கணுமா இரண்டு மூன்றாவது தழைந்து தழைத்து இருக்கணும் தலைத்துல இங்க இருந்து இதுவரைக்கும் இதுவரைக்கும் அப்படியே தலைத்து இருக்கணும் இங்க ஒன்று அங்கே ஒன்று அல்ல அப்படி இருந்து சொன்னால் அது சரியா வருமா அல்லது அப்படி கூடாது தடைத்து அப்படி மூன்று நான்கு ஆவது கருவிவான் பண்டின் கனமென பண்டு போல கருத்துன்னு சொல்லலை பண்டுனு கூண்டு தானே இருக்கு அதனால கருவிவான் பண்டு ஒரு நூறு நூற்றம்பது வண்டு அப்படி சேர்ந்து இருந்து எப்படி இருக்கும் ஒரே கருப்பு அதுபோல் இங்கே இருந்து வரீங்க ஒரே கருப்பு கரு அப்படி ஒரு இலக்கணம் கருத்து கடை கூழன்று ரொம்ப அருமை அந்த கூந்தலுடைய நுனி இருக்குதே முன்ன அது பிளந்து பிளந்து இருக்கான்னு சொன்னார் அந்த நுனி அப்படின்னா ஒரு ஒரு சுருள் அப்படி தான் ஒரு ஒரு மடிப்பு இருக்கணும் ஒரு வளைவு இருக்கணுமா கடை குடன்று அப்படி இருக்க வேண்டும் அடுத்தது வேற எதே நறுமண பொருள் கூட்ட பிறகுதான் இயல்பாகவே வாசனையா இருக்கணும் எனவே என்ன தெரியுது கூந்தலில் இயல்பாக மனம் இருப்பது சாமுத்திரிக அப்படி இருக்கும்போது உலகத்தில் இருக்கிற கற்புடை பெண்களுக்கோ என்றால் ஆம் இல்லை அல்ல மேல் உலகத்தில் இருக்கிற பெண்களுக்கோ ஆங்கும் இல்லை நீ வணங்குகிற ஞான பூங்கோதைக்கோ அங்கும் இல்லை அடிக்க உட்கார்வையும் நடத்த அதனால அதெல்லாம் சும்மா நம்ம முதல்ல தெரியுமா நமக்கு தெரியுமா இப்போ நமக்கு நமக்கு நம்ம அனுபவம் நம்முடைய அறிவு எவ்வளவு ரொம்ப குறுகியது உலகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் என்று கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும் இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்னு கேள்றிங்கிருக்கேன் ஆமாம் எல்லாம் கண்டுட்டோமா எல்லாம் கண்டமா நம்முடைய அறிவு எங்கே இருக்கு அறிதோறும் அறியாமை கண்டற்றாள் என்கிறானே பாவி அரிதோறும் என்னடா தெரிஞ்சுக்கிட்டேன் ஒண்ணு தெரியலைங்கிறதான தெரிஞ்சுக்கிட்டேன் மக்கு பயலை அறிதோறும் அறியாமை கண்டற்றால் அதெல்லாம் அறிவினுடைய எல்லை அதனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தா நினைச்சிருக்கலாம் நீ வணங்குகின்ற ஞான பூதியின் கூந்தலுக்கோ என்றால் ஆம் அவளுக்கு இல்லைன்னு முருகா முருகா இதுக்கு அப்போ இது எனக்கு ஏற குட்டை வாலி பக்கெட் வாலி இது எத்தனையோ வாலிகள் இந்த வாலிலாம் தப்பு இயல்ம கான்று இயல்பான மனம் இருக்கும் இருக்க வேண்டும் அது அதனுடைய இலக்கணங்களில் உண்டு அல்ல புறையறை செறிந்து பேசு அது வந்து அப்படி ஆறுகள் நீங்கள் வந்து அதுதான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஏதேனும் ஒரு சிறங்கு வந்துருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல அது முளைக்காமல் இருக்கலாம் எல்லா இடங்களும் இருக்குது அந்த இடத்துல மட்டும் ஒரு சொட்டை இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் முழுமையாக அமைந்திருக்கணும் முழுமையாக அமைந்திருக்கணும் அது திருவருண் நோயற்ற செல்லும் நோயற்ற வாழ்வியை குறைவற்ற சொல்லுங்கிறாரே அதுபோல் அந்த மாதிரி நோயற்ற வாழ்வு இருக்க வேண்டும் இல்லைன்னா புறையார செறிந்து மெல்லன்று அப்படின்றது அந்த அப்படி இது மயிரை விட்டம்னு சொன்னா அப்படி எடி எடி அப்படி அப்படி இப்படி வளைவு இருக்கணும் ஆனால் ரொம்ப நீச்சு ஒவ்வொன்று தனி தனியாக சின்ன சின்னதாக இருக்கணும் ரொம்ப நுணுக்கி இருக்கணும் அது பெரிய அதை பின்னுகின்ற பொழுதுதான் தடிப்பு காட்டணுமே தவிர தனியா இருக்கும்போது அப்படியே இழையா இருக்கணும் இப்போ கூட சொல்ல முடியல சார் நேர்ந்து போய் விபத்து அப்படிங்கிறனால மயிரடையில் நேர்ந்து அவ்வளவு அந்த இழை இருக்குன்னா நுணுகி இருக்கணும் அதை சொல்லி கண் கவர நெய்த்து ஒரு அருமை எந்த காரணத்தும் அந்த கூந்தலானது கொஞ்சம் அந்த நெய்ப்பசை அதாவது வந்து ஒரு எண்ணெய் பசையோ இருக்கணும் சும்மா அப்படியே வந்து இது மாதிரி அந்த இதெல்லாம் போடவே கூடாது இப்போ கூட தாய்மார்கள் அந்த மாதிரி இந்த தலைமுறை காயினுங்கிறதுக்காக கொஞ்சம் நுண்ணியில் முடிஞ்சு போட்டு வச்சிருப்பாங்க சவியல் மேல் பண்ணுற வரைக்கும் இருக்கும் அப்புறம் உடனே என்ன பண்ணுவான்னு கேட்டால் உடனே கொஞ்சம் ஒன்று வச்சு அது முடிஞ்சுக்குவாங்களே தவிர அப்படியே இருக்கக்கூடாது அதெல்லாம் அந்த நெய்ப்பசி இருக்கு இயல்பாகவே அது அவர்களுக்கு இயல்பு என்று சொன்னார் இருண்ட மாறு மாறற் இப்படிப்பட்ட கூந்தலை உடையவள் ஒரு பெண்ணாக இருந்து ஒருவனுக்கு வாய்ப்பாளர் மனையாளாக வாய்ப்பாளனால் மல்லல்வான் செல்வம் உண்டாகும் அப்படிப்பட்ட மணிவாச்சான செல்வம் உங்களுக்கு கவலையில் குறைவற்ற செல்வம் மடியிலான் தாளுளால் தாமறையினால் என்றாரே திருவள்ளுவர் திருமகள் நம்ம வீட்டுக்கு அப்படியே தங்கிவிடுவாலாம் இது கூந்தலுக்கு சொன்னது இவ்வளவு நெறிமுறைகள் சாமத்திரி ஆற்றத்தில் ஒரு கூந்தலுக்கு என்று இருக்கிறது கூந்தலுக்கு இப்படியே சொன்ன ஆச்சு என்ன ஆகும் திருவடி வரைக்கும் சொன்னோம்னா அடுத்த வகுப்பும் முடிஞ்சு போகணும் அதனால் அப்படி நேர்களை அப்படி ஒரு இடத்துல சொல்லிவிட்டு இது போன்றுன்னு சொல்லிவிட வேண்டியது இல்லைம்மா நம்ம இலக்கணத்தில் காட்டிய கடிநரை கடைப்பிடித்தவற்றோடு கூட்டி உணுதல் ஆண்டு ஒரு கடனி தஞ்சலங்காரணம் நாங்கள் சில சொல்லுவோம் சொன்னதை வச்சுக்கிட்டு சொல்லாத இப்படி தான் இருக்கும்னு அதெல்லாம் மேலே படிச்சுக்கணுமே தவிர எல்லாம் சொல்ல முடியும் அது மாதிரி இப்போ அடுத்த ஒன்றை பார்ப்போம் இந்த நெற்றி இருக்குதே நெற்றி எப்படி இருக்குதுன்னு கேட்டாது மத வேழ மத்தகம் போல திரண்டு அப்படின்னாரு தின்மத வேழ மத்தகம் போல திறன் யானையனுடைய முகப்பிற்கு பாருங்க அது கொஞ்சம் அந்த மின்னால் இருக்கிறது அப்படி கொஞ்சம் உருண்டு திரண்ட அந்த நெற்றி இருக்கும் அது போல் நெற்றி பெண்களுக்கு அந்த கேட்டால் உருண்டு திறந்து அப்படி உள்ளாரப்படக்கூடாது திரண்டு இருக்கணும் மின்னால் அப்படி வந்துருக்கணும் அது யானையனுடைய நெற்றி போல என்று சொன்னார் புயர் சென்னியால் அவள் தன் உள்மையில் காண அவன் ஆயுள் நீண்டு இது மாதிரி நெற்றி அமைந்திருந்த அந்த பெண்ணை மணந்தால் அவனுக்கு நீ நிலைமை செய்ய நீடு இந்த இலக்கணம் இருக்குன்னு என்று சொல்வதோடு விட இந்த இலக்கணமுடைய ஆள் மனைவியாக இருந்தால் இந்த நன்மையும் உண்டு சொல்லி இந்த நன்மையும் உண்டு ஆயுள் நீடிக்கும் முன்ன அந்த கூந்தல் இருந்ததுன்னா செல்வம் நீடிக்கும் இது நெற்றியுடைய மனைவி வாய்த்தால் ஆயுள் நீடிக்கும் கணவனுக்கு நெற்றி இருக்கணும் இருக்கணும் அதனுடைய அகலை மூன்று விரல் அளவுதான் இது ஆண்களுக்கான பெண்களுக்கு நெற்றி கொஞ்சம் குறுங்கி இருக்கணும் மூன்று விரல் அப்படி சொல்லுங்க சொல்லிட்டு அது ஒரு அருமையா சொன்னார் எல்லாரும் எனவே நெற்றி வளைஞ்சிருக்கு அதே தான் சிலப்பதி யாத்திரையும் ஏத்த அழகோடு முடித்த அருமை உரிதின் நின்னோடு உடன் பிறப்புண்மையின் பெரியோன் தருக திருநுதல் ஆகனு இளங்கோடிகள் யாருங்கிறதே இங்கே இருந்து பார்த்துட்டு போவோம் எல்லாரும் சமணன் சமணன் தான் சமணன்னு சொல்லிட்டா ரொம்ப ஆராய்ச்சியும் நடத்தும் சைவன்னு சொன்னால் குறுகிய மனப்பான்மையை நடத்தும் எங்கே தான் அந்த இலக்கணம் இருக்குதோ இப்போ சொல்கிறதுக்கு ஆளாமல் சொல்லாமல் இருக்கணும் போடன்ட்டு போக வேண்டியது அதனால் குடவித் திங்கள் இமயவர் ஏத்த அழகோடு முடித்த அருமைத்தாயினும் பெருமானி உன் நெற்றியில் அந்த அந்த பிரைச்சந்தன் இருப்பதற்குதே அது எல்லாராலும் பாராட்டப்படுகின்ற ஒன்று குழவி திங்கள் சின்ன பிள்ளை உலகளாம் ஓதற்கரவியன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் நிலவு உலாவிய நீர்மலிவேணியன் தோளுடைய செவியன் தூவன் மதிசூடி பித்தா பெரிசூடி பெருமானி அருளாளா அத்தை குழவி திங்கள் இமயவர் ஏத்த அழகோடு முடித்த அருமைத்தாயினும் நல்லா தான் இருக்கு சிவருமானுடைய நெற்றியில் பிற இருப்பது ஆனாலும் அம்மா நெற்றியை பார்த்து அவன் தன்னுடைய பிறையை தரணும் அப்பதான் உன்னுடைய நெற்றிக்கு ஓமையின்னு சொன்ன அவன் தரணுமா சரி அவன் தான் அவன் அவன் சூடிய பிற முதல் பிறை ஒரு பிறதான் இவன் வந்து நெற்றி எப்படி இருக்கணும் ஒரு பிறையன்னு அது உருண்டுதான் இருக்கும் குருவ மாதிரில இருக்குங்க பார்த்தான் அடியா இருக்கலான்னு ஒரு உரையாசிரியர் சிங்கங்கள் சிங்கங்கள் பெரியோன் பெரியவனாயிய சிவருமான் தருக அந்த ஒன்றை முதல் பிறையாகி இருக்கின்ற ஒன்றை எட்டாம் பிறையாக்கி தருக ஏன்னா என்னால் பக்கத்து திங்களனையை குறுந்தோம் எட்டாம் நாள் சந்திரன் பாருங்க அந்த அளவில் நெற்றி இருக்குமா எனவே மனிதன் ஆகிய சிவருமான் பிறையாக வளர்த்து தருவானாக இருந்தது பெரியோன் பெரியோன் தருகருகிறது எட்டாம் தன்மாதி போன்று மயிர் நரம் பகன்றுந்து மூவிரலிடை அகன்ற ஒன்மாதி நுதல் இப்படி வெற்றி இருக்கும்படியான அந்த பெண்ணை மணந்தால் என்ன ஆகும்னாரு நல் திரு ஓடு உழப்பில் ஆரோக்கியமுண்டாம் எப்போ மனநிம்மதி இருக்கும் உடல் நிம்மதி எப்படி சார் உடம்பு இருக்கின்றார் எனக்குன்னு எப்பவும் எப்படி ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி அதெல்லாம் இருக்குவே இருக்காது என்ன குறையும் இலேம் ஏலோர் எம்பி ஒரு குறையும் இல்லையே என்னை நன்றாக இறைவன் படைத்தன் அவர் ஒருத்தான் அப்படி சொன்னதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறது அல்லவா அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லணும் எப்படி சார் இருக்கிறீங்க என்னமோ இருக்கிறேன் என்னை நன்றாக இறைவன் படைத்தன் அப்படி ஜிம்முன்ற அப்படி நோயே வராது என்னமோ இருக்கிறேங்க அப்படின்னு ஏன் அவசகணும் என்னை நன்றா இந்த திருமூல திருமந்தத்தை நினைச்சாவது இது மாதிரி இருந்து பார்த்தாலே உண்மையாக சொல்லுறேன் பிளட் ப்ரெஷர்தூட போய்டு உண்ணே எனக்கு லேசாக இது அட்டாக் ஆகுது இது வந்து இதாகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட எல்லாம் ஒன்றும் ஆகலை என்ன பண்ணிடும் தள்ளுங்க அதான் இன்னைக்கு கூட காலையில் யாராவது சொல்லும்போது நீங்கள் நாற்பத்தஞ்சுக்கு மேலே ஏதாவது ஒரு மருத்துவத்தை காட்டிங்கன்னா ஏதேன்னு ஒரு சொத்தை சொல்லுவாங்க ஏன் காட்டுறீங்கன்னு நீங்கள் ஏன் சார் காட்டுறீங்க அடா ராடா காட்டு போய் நீக்கு நீட்னா தானே எதேன்னு ஒரு குறை சொல்லுவாங்க வேண்டாம் என்ன குறையும் இலேம் ஏ எழோரியாண்டு சில பேர் இந்த வயசாச்சேன்னு வருத்தம் நேற்று ஒருத்தர் நம்ம பள்ளிக்கு தெரியும் நம்ம சிவபிரகாசம் அங்கே இருக்கிறார்ல எங்களோட ரெண்டு வயசு மூத்த பேர்னு சர்டிவிகேட்டில் அதெல்லாம் உள்ளூரும் அதிகமாக இருக்கான் போன தடவை போகும்போது சொல்கிறாரு போகும்போது சொல்கிறாரு என்னங்க எனக்கு வயசு எழுபது ஆச்சுன்னு என்னையா என்னோட ரெண்டு வயசு தானே அதிகம்னு சர்டிஃபிகேட்டில் பிரேசர் டார் பண்றத நான் சொன்னே அது ஏன் நினைக்கிறீங்கன்னு பைஸ் செல்வதுங்கறே ஏன் நினைக்கிறீங்கன்னு பைஸ் நம்ம கேட்டு கேக்குதா ஐயா 95 ஆயிரத்து 96 வருகிறது 75 ல இருந்து 76 ஆகறேன்னு சொல்லுதா நம்ம கேட்காம அது வளருது நாம அதை கேட்காம இருக்குது ஆமா அது ஏன் நீங்க போய் சொல்லிச்சிட்டீங்க 50 ஆச்சு 52 ஆச்சு வந்தாலே ஒரு ஒரு எண்ணம் குறைவும் இல்லமா என்ன அதுபட் அதுபட் ஐயும்போது நம்ம கேட்டு ஆண்டு வளருதா இல்ல அதை கேட்டு நாம எந்த நிறுத்துவானு போயா இப்படியே சொன்னேன் நீங்க என்ன நீங்க தலைச்சு அதான எழுபதுன்னு சொன்ன தலைச்சு வருது அதை விட்டுருங்க மறந்துடுங்க அது எதுக்கு ஆண்டு போயிட்டு இருந்தது நமக்கு என்ன வந்துருது நம்ம கேட்டு வளரங்கதா தொண்ணூத்தஞ்சு போயிடுச்சு தொண்ணூத்தாறு போச்சு அதான் இப்ப வேலைக்கு வந்த மாதிரி இருக்குது அதுங்கள ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களே உடனே இதெல்லாம் எதுக்கு அதனால என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அந்த வையை நான் அடிக்க நினைக்கிறது இது மனசில் இருக்குமானா தளர்ச்சி வராது உடம்புல நோய் வராது ஏன் அருமையாக இருக்கணும்னு சொல்லுங்க என்னது அதனால இந்த ஆரோக்கியம் இப்படிலாம் இருக்குமா இப்படியாக நெற்றியை சொன்னார் அல்ல அதோடு நிற்பட்டோம் இனிமே கண் எப்படி இருக்குன்னு சொல்றேன் இவங்கெல்லாம் வர்ணிக்கிறாங்களே இப்போ அப்படி வர்ணி வர்ணிங்கிறாங்களே இதெல்லாம் பாருங்களேன் இந்த வர்ணம் இவ்வளோ வர்ணம் இருக்குமா ஒரு கூந்தல் எப்படி இருக்கணும் ஒரு பாட்டு நெற்றி எப்படி இருக்கணும் ஒரு பாட்டு இல்லை இனி கண் எப்படி இருக்கணும் ஒரு பாட்டு முன்னோர்கள் எவ்வளவு அழகாக அந்த உருவமைப்புகளை எண்ணி இது மாதிரிதான் ஒரு பெண் வேண்டும் இது மாதிரிதான் ஒரு ஆண் வேண்டும் இப்படி இருந்தால் என்ன நலம் உண்டாகும் என்றெல்லாம் வரையறைப்படுத்தினா கூர்த்த மதிநுட்பம் இல்லை மதிநுட்பம் ஏன்னா அந்த மாதிரி ஆயுள் நீட்டிப்பு இருந்தாலே இந்த மாதிரி இலக்கணம் அமையாது இல்லைங்களா அதெல்லாம் நிலைமை செய்ண்டு வாழ்வார் நல்ல ஆரோக்கியமான இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லி வைத்தார் ரொம்ப அருமையாக இப்படி எல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு பெண்ணை பற்றிய அந்த வடிவமைப்பு இருக்கிறதே அதை பற்றி இலக்கணங்களை கூறி இத்தகைய பெண் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா எந்த குறையும் இராது அப்படிப்பட்ட பெண்ணாம் அந்த காந்திமதி என்று சொன்னார் இல்லை அதில் ஒரு அஞ்சாறு பாட்டு நேயர்களே ஒரு ஆறு ஏழு பாட்டு தாண்டுகிறோம் அவ்வளோதான் என்ன பண்ணுறது ஏனென்றால் அவ்வளவு நம்மளே சொல்வதற்கு நேரம் இல்லை என்பதனால இனி அப்படியாக இந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்வதற்காக தீர்ப்பு சொன்னார்கள் அங்கது கேட்டோர் யாரும் அகங்காளி தொழும்ப இப்பார் கொங்காலன் அருந்தார் குஞ்சி உக்கீர குமரன் போந்து இந்த மாதிரி பெண் என்று சொன்னாரெல்லாம் ஊரில் இருக்கவங்கெல்லாம் பாராட்டாங்க மதுரையில் ஐயா இது வரைக்கும் நம்ம மதுரையில் எத்தனையோ பெண் இருந்தா இந்த காந்திமதி அம்மை மாதிரி இந்த ஒரு பெண் தம்பிக்கு வாய்ச்சாரே இந்த பொண்ணு மாதிரி இருக்காது அப்படின்னு பெண்கள் அப்படி தான் சொல்லுது பெண்கள் சொல்ல மாட்டாங்க ஏன்னா தன்னை போல பெண்களை பாராட்டுவாங்களே பாராட்ட மாட்டாங்க அதனால்தான் கோ இளங்கோடிகள் மாதரார்த்தோடு தேர்த்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் புகழ் மண்ணும் கண்ணகி அன்பால் மண்ணு என்றெல்லாம் சொன்னார் அது மாதிரி ஒரு ஆடவர் அழகே ஆடவர் பாராட்டுவானே பெரிய அழகு தெரியாது எனக்கு அவன்ட்டு போடுவான் அதுபோல் ஒரு பெண் பெண்ணை பாராட்டுவாங்களே கிடையாது ஆனாலும் இங்கே பெண்கள் பெண்களையே பாராட்டுமாறு ஆண்களும் பாராட்டுமாறு இந்த மாதிரி காந்திமதி அம்ம இருந்தார் இருந்து சொல்லு இப்படி இருக்கின்ற பொழுது இப்பொழுது பெண் எல்லாம் நமக்கு இது மனவரைக்கே வந்துட்டது இப்படிப்பட்ட அருமையான பெண் இப்பொழுது திருமண கோலம் போட்டு வந்திருக்கு இப்படி இருக்கும்போது நம்ம உக்ரங்குமரன் என்ன செய்தார்னர் மங்கள வரிசை மானமத்த மான் சுமந்த வைகை சங்கரித்துறை நீராடி தங்கடி வனப்பு கொள்வான் இவருக்கு இப்போ வந்து மாப்பிள்ளை எப்படி இருக்கார்னாரு பொதுவாகவே நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு மாப்பிளை வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அது சீக்கிரம் வந்துடும் இதுதான் கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க பொண்ணு அதில் ரெண்டு விஷயம் ஒன்று இயல்பாகவே நேரம் ஆகும் கொஞ்சம் பிகவும் பண்ணுவாங்க ஏன்னா ஆம்பளை காதுக்குறதுமே அப்படின்னு இவன் அப்படி இல்லை சரிசல் சட்டத்திற்கு போடுறா இதை போடுறா சரி வாரா உட்காரன்னா உட்காந்துருவான் மாப்பிள்ளை தோல் மட்டும் சரியாக இருக்கணும் உட்கார உட்கார தெரியாது போடா அப்படின்னு சொல்லிவிட்டான் பெண்ணோடைய இவ்வளோதான் இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக வரும் இப்படியாக இவன் வந்தான் இவன் வந்து அந்நிலை மனநீராட்டி ஆறுங்கால போர்வை போர்த்த கண்ணியை கொண்டு நம்பி வலவையின் கவின வைத்தார் இவனை அழகுபடுத்தி இவனை உட்கார வைத்தார்கள் முத முத உட்கார வைக்கணும் வலது பக்கம் உட்கார வைக்கணும் திருமணம் நான் தன் நான் பூட்டிய பிறகுதான் இடது பக்கம் இருக்கணும் அல்லவா அதை கூட சொன்னார் போன போக்கில் அதை சொன்னார் போகிற போக்கில் பலவையன் வைத்தார் ஏன்னா திருமணம் ஆகலன்னா மாப்பிள்ளை உட்கார்ந்துருக்கிறான் மாப்பிளையினுடைய வலப்பக்கம் வைத்தார்கள் என்று இதெல்லாம் போகிற போக்கில் சிலவற்றை இது சமுதாய அறங்களை சமுதாய பண்புகளை சொல்லி போவார்கள் சொல்லிப்போவாரு அது ரொம்ப அருமையான அமைப்பு சொன்னாலும் ஒன்று சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் அப்புதிரியிலாருடைய வரலாற்றில் தான் வாழை எப்படி போடணும்னு சொன்னார் வாழை ஈர்ந்தடி வளமாக வைத்து என்று சொன்னார் இலை போடுறதுக்கு பத்து சைக்கிளார் சொல்லித்தர்றார் இலை எப்படி போடணும் மண்டு நேரலை காரைக்காலமே புராணத்துக்கு கிடைக்கிறோம் சரிய மணி பன்னெண்டு மணிக்கு வந்தான் கொண்ட கணவன் வந்தவன் என்ன குளிச்சான்னார் நான் தான் சொல்லிட்டு இருக்கிறது எப்போ பகலில் குளித்தானா அவனுக்கு என்ன இருந்தான் சிவ வழிபாடு போக்குவரத்து இத்தியாதிகள்லாம் என்ன தூக்கணும் இல்லைன்னு கேட்குறேன் ஆமாம் வழிபாடு இருந்தால் காலையில் குளிச்சிருப்பான் பகலில் வந்தான் குளித்தான் குளித்த உடனே குளிச்சு தலைதொட்டும்போதே என்ன சாம்பார்ண்ணா பாங்காய் சாம்பார் உங்களுக்கு விருப்பமானதுன்னு அப்படியா அப்படின்னு தலைதை திருநீர் விடட்டுக்கல முக்க மக்கு அப்படி வச்ச உடனே பருமார்மதி எப்படினார் ஒரே ஒரு வரியில் சொன்னார் சேகலா பெருமாள் காய்கறி அந்த உணவுகளை அந்தந்த இடங்களில் வைக்க வேண்டிய இடங்களில் வைத்து எழுதினர் வைக்க வேண்டிய வைத்துனர் என்ன சார் அங்கே இருந்தடி வளமாக வைத்து சொல்லும் போது இலையை போட வேண்டிய அளவில் போட்டு சொல்லாமல் விளக்கம் சொன்னார் இங்க என்னன்னு கேட்டால் வைக்க வேண்டிய இடங்களில் வைத்துன்னு சொன்னார் ஏன் சொல்லா பேத்துக்கு போகணும் மாணாக்கருக்கு உயிர் ஒரு பெறுவான் வேண்டி வெளிப்படக்கூடாறாயினா எல்லாத்தையும் சொல்லிட்டு சுத்தி அதனால அப்படியானால் முதலில் எண்ணெய் வைக்கணும் முத முத இலை வச்சா எண்ணெய் வைக்கணும் உப்பு வைக்கணும் ஆனால் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஸ்வீட்டு வைப்பாங்க நீங்களே அப்படி அப்பளத்தை எங்கே வைக்கணும் பொரியல் எங்கே வைக்கணும் பச்சரி எப்படி வைக்கணும் கூட்டு எங்கே வைக்கணும் பருப்பு எங்கே வைக்கணும் சாத்து எப்படி பெருமாறணும் தெரிய வேணாம்மா எல்லாம் ஜங்க்ஷன் ஒன்று தானேன்னு வச்சு ஒரே அடி குழப்பிண்ணா நீங்கள் அதெல்லாம் மலங்கில மனங்களா அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஏற்பாங்க அப்படி வைக்க வேண்டியதில்லை வைக்கலன்னு சொன்னால் ஒரு காலத்தில் இப்போ முதுகில் பருப்பு எழுத்துடுவாங்க அதனால் பருப்பு எங்கே வைக்கணும் என்று அது ரொம்ப அருமையாக காரைக்கால் உயிர் பெருகுவான் வேண்டி வழிபடக்கூடாது வைத்தார் அந்தந்த கரிகளை எங்கெங்கே வைக்க வேண்டும் என்று வைத்தார் என்று அதுபோல் இங்கே போகிற போக்கில் பாலபாயின் கவியின வைத்தார் வளப்பக்கம் வைத்தார் அந்த மனை அதே உடனே அருமையாக மற்ற அந்த திருமணச்சரங்கெலாம் நடந்தது நடந்து கூறமால கூறவலர் கோதை மாறி கொடுத்தனு என நீர் வார்த்தான் அவர் பாருங்கள் இந்த மாதிரி இந்த தண்ணீர் வார்க்கிறது சார வாரத்தை கொடுக்குறதுன்னு பழைய அந்த இறைக்காலம் வந்து சந்த சம்பிரதாயம் அப்படி வந்தது அது வந்து என்ன சொன்னானா சோமசேகரன் ஆகிய நான் சோழன் இந்த சவுந்தரபாண்டியருடைய குமாரராக இருக்கிற உக்கரகுமாரருக்கு என் மகளாயிய காந்திமதியை இன்று இம்முதல் கொடுத்து விட்டேன் அப்படின்னு தண்ணியை பார்த்து திருமணம் ஆயிற்று என்று சொன்னார் அப்படி திருமணம் ஆன பிறகு வரிசை கொடுக்குறாங்க பரிசை கொடுக்குறாங்க பாருங்க கல்யாணம் ஆகாதவர் கவனிக்க எவ்வளவு வருஷம் மாமனாரை எப்படி தனிலாம்னு இவ்வளவு தந்தாங்க ஆனா கேட்டு வாங்கல தந்தது என்று உந்திபரந்து ஊஞ்சல் ஐந்து ஊஞ்சல் கொடுத்தாங்களாம் அஞ்சு ஊஞ்சல் ஏன் அப்படி அஞ்சு ஊஞ்சல் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த அறுபது நாற்பது அதில் பாதியில் அப்படி வீடு கட்டுறதெல்லாம் இப்போ இல்லை அது பெரிய மாடியாக இருக்குது இவன் அஞ்சு ஊஞ்சல் வாங்கி எங்கே உண்டி வைப்பான் பறநிலை போடுவா கொடுக்குறதுக்கும் இப்போ நாலு இல்லை நாதி இல்லை வைக்க வைச்சு ஆளும் உனக்கு வகை இல்லை வக்கு இல்லை அஞ்சு ஊஞ்சல் மாடியில் ஒன்று கட்டுவான் உள்ளே ஒன்றுவான் நாலாவது மாடியில் ஒன்று படுக்கரில் ஒன்று என் இப்படியெல்லாம் கட்டியிருப்பான் அதுமாதிரி இப்போ எல்லாம் ஒன்று எங்கிட்ட இருப்பதெல்லாம் அல்ல முப்பது இருபது தான் தாங்கண்ணா அல்ல இவர்கள் இதுக்குள்ளே அஞ்சு ஊஞ்சல் இருக்க போகிறது அதனால பேசாமல் இருக்க வேண்டியது தான் அஞ்சு ஊஞ்சல் கொடுத்தாங்க அந்த அஞ்சு ஊஞ்சல் மரங்கிற அந்த மாதிரி இலக்கிய வேலையில்லை சிவசிவ மரத்துக்கு இந்த இடத்துல வேலை இல்லை மைந்தூரு மடங்கள் தென்கால் மணி வட வைர ஊசல் இருக்கப்பட்ட ஊஞ்சல் அஞ்சு ஊஞ்சல் மாப்பிள்ளைக்கு வரிசை ஒன்று